வணக்கம் மார்ச் 28 எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கதரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று முன்மொழியப்பட்ட டபி எரிவாயு குளாய் திட்டத்திற்கான வழிநடத்தும் குழுவை சந்திக்க உள்ள நாடு இந்தியா இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ள நாடு நியூசிலாந்து மூன்று அமெரிக்காவின் இந்தியானா போலீஸ் என்ற நீர்மூழ்கி கப்பல் ஜப்பான் கடற்படையினரால் மூழ்கடிக்கப்பட்டு எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் கண்டறியப்படாமல் இருந்தது மகாவீரர் தனது பிரசங்கம் என்றும் என்னும் போதனையில் அதிகம் அழுத்தம் கொடுத்த பண்பு அறிவை தேடுதல் என்பதாகும் ஐந்து இந்தியாவில் இந்திய வரலாற்றில் வேத கலாச்சாரம் ஏற்படுத்திய தாக்கமானது ஜாதியை தலாகும் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்கு எதிராக புகார் கொடுப்பதற்காக நூத்தி எண்பத்தி ஒன்று என்ற இலவச தொலைபேசி எண்ணை அறிமுகப்படுத்தியுள்ளது இரண்டு இந்திய வங்கிக் கடன் திவாஷ் வாரியத்தின் செயல் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று நவீன மனித இனம் முதலில் தோன்றிய காலம் எது நான்கு அலகாபாத் கற்றுனை வரைந்தவர் யார் ஐந்து மௌரியர் ஆட்சி காலத்தில் சாராஸ் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி